பாராயணம் செய்து கொண்டு பகவத்கீதையினுடைய அர்த்தங்களை விசாரம் செய்து கொண்டு இருப்போமே ஆனால் நமக்கு ஈஸ்வரிடத்தில் பரம பிரீதி பக்தி உண்டாகும் அது மட்டுமல்ல இந்த பிராரத்தம் நம்மை ஒன்றும் செய்யாது சுகதுக்கங்கள் நம்முடைய உள்ளத்தை பாதிக்கவே பாக்க அடுத்த ஸ்லோகம் கீதாயா புத்தகம் எத்த எத்திர்த்தே தத் சர்வாணி தீர்த்தாணி பிரஜாதி புஸ்தகம் எத்த பகவத்கீதையோட புஸ்தம் எங்க இருக்கோ எத்த பாட் பிரவர்த்தத்தை எங்க இந்த படிக்கிறாங்களோ அதாவது பண்ணுகிறார்கள் அதுக்கு பொருள் நம்மள மாதிரி இப்ப விசாரம் பண்ணுவது அங்க என்ன இருக்குன்னா கங்கா சிந்து சரஸ்வதி சமுனா கோதாவரி நர்மதா காவேரி மகேந்திர தனயா சர்மன்மதி வேதிக்கா கஷிப்ரா வேத்ரவதி மகா சுரநதிர்ண ஜலை சமுத்திர சகிதா அத்தனை புண்ணிய தீர்த்தங்களும் இங்கிருதான் உடம்ப தூய்மைப்படுத்துறதும் இல்ல மனசு தூய்மைப்படுத்துவது புண்ணிய தீர்த்தங்களுக்கு இருக்கு அதனாலதான் அது பேரே தீர்த்தம்னு பேர் தீர்த்தம்னா புரிதப்படுத்துதல் அப்படின்னே பேர் தீர்த்தி குருவந்தி தீர்த்தானின்னு மகான்களை பார்த்து சொல்லுவார்கள் மகான்கள் எல்லாம் புனிதமான இடத்தை மேலும் புனிதப்படுத்துகிறார்கள் என்பது அதற்கு பொருள் இப்ப காசிக்கு மகான்கள் போனா காசிக்கு இன்னும் புண்ணியம் கூடும் மகான்களுக்கு காசினால புண்ணியம்ங்கறத காட்டிலும் மகான்கள் காசிக்கு போறதுனால காசிக்கு இன்னும் புண்ணியம் கூடும் ஆ தீர்த்தி குருவந்தி தீர்த்தாணி தீர்த்தம் வார்த்தைக்கு புனித புண்ணியம் அதனாலதான் தீர்த்த யாத்திரையினே பேரு அதனால நம்ம தேசத்துல நமக்கு ரொம்ப விசேஷமான எண்ணம் இருக்கு இருக்கு கங்கையில போய் குளிச்சுட்டா சமஸ்த பாபமும் போயிடும் அதுவும் பிரயாக திரிவேணி சங்கமம் கங்கா யமுனா சரஸ்வதி சரஸ்வதி அந்தவாகினியா இருக்கு பிரயாகை புண்ணிய தீர்த்தங்கிறது ஆனா அதுக்கெல்லாம் போக வேண்டாம் இங்கே ஞான தீர்த்தத்துல ஸ்நானம் பண்றோம் ஆத் தீர்த்தம் பஜதே என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆகினால தத் சர்வாணி தீர்த்தானி பிரயாகாதீனி சர்வாணி பிரயாகை முதலான இப்ப பண்ற இந்த இடம் இருக்கு இப்ப இந்த இடத்துல நம்ம இடத்துல தேவ பிரயாகம் இருக்கு ருத்ர பிரயாகம் இருக்கு விஷ்ணு பிரயாகம் இருக்கு எல்லா பிரயாகும் இருக்கு மந்தாகினி அலக்கநந்தா பாகீரட்சி ஹிமாலயத்துல இருக்கக்கூடிய சமஸ்த புண்ணிய நதிகளும் இங்க இருக்கு அதான் இந்த மகிமையோட வாக்கியத்தை சொல்லுகிறது கீதாயாக புஸ்தகம் எத்திர பகவத்கீதை புஸ்தகம் இருக்கிற இடத்திலேயே புண்ணிய கொஞ்சம் மிகைப்படுத்துற மாதிரி உங்களுக்கு தோன்றலாம் ஆனா அதனுடைய மகிமை நமக்கு வழங்காதனால அப்படி தோன்றுது இதெல்லாம் மகான் பெரியவங்க சொன்ன வார்த்தை ஏதாவது எல்லாம் அடங்கி போச்சு அர்த்தம் கீதைய படிச்சுட்டே இது நீ கங்கைக்கும் போக வேண்டாம் யமுனைக்கும் போக வேண்டாம் கோதாவரிக்கும் போக வேண்டாம் அதுக்கு முடியலடா பரவாயில்ல எத்தனை பாட பிரவர்த்தத்தை தத்த சர்வாணி தீர்த்தாணி அங்க எல்லா தீர்த்தங்களும் இருக்கு பிரயாகாதி அப்படி சொல்லுற सर्वे गोपाला सहायो जायते यत्रगीता प्रवर्तते पठनं पाठनं पत्राहं தேிப்போ நவாயிரச்சாரனீ முதல்ல வந்து எத்தீதா பிரவர்த்தே எந்த இடத்தில் கீதை பாராயணம் நடக்கிறதோ எத்திரா விசாரஷ்ட எந்த இடத்தில் கீதை சாஸ்திர விசாரம் நடக்கிறதோ எங்க பகவத்கீதை பாடம் நடக்கிறதோ சொற்பொழிவு நடக்கிறதோ அங்க என்ன நடக்கிறதுனா சர்வே தேவாகா அனைத்து தேவர்களும் இருக்கிறார்கள் ரிஷயா நமக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாமல் பரோக்ஷி தேவாக சொல்லுகிறது கண்ணுக்கு தெரிய நமக்கு தெரியாது ரிஷிகளும் இருக்கிறார்கள் அப்புறம் யோகிகள் இருக்கிறாள் கோபாலாக நாரத உத்தவ பார்ஷதை நாரதர் உத்தவர் போன்ற பெரியவர்கள் உதவிய கிருஷ்ணனுடைய மகா மந்திரி உறவினர் சித்தப்பான் கிருஷ்ணனுடைய பரமபக்தரவர் பார்ஷதைகி அவர்களா அங்க இருக்காங்களாம் அவர்களுடைய சகாயம் நமக்கு கிடைக்குமா அவருடைய பிளஸிங்ஸ் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்கு பெரும் துணை பிரிவார்கள் நம் கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாமல் கொண்டு நமது உள்ளத்தை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் பேருதவி பிரிவார்கள் என்பது கருத்து அது மாத்திரம் இல்ல எங்க கீத விசாரம் நடக்கிறதோ எங்க பாராயணம் பண்ணுகிறார்களோ எங்க பாராயணம் சொல்லி கொடுக்கப்படுறதோ எங்க கேட்கிறார்களோ படிக்கிறது கேட்கறது படனம் பாடனம் ஸ்ருதம் எத்த கீதா விசாரஷ்ட எங்கு பகவத்கீதை விசாரமும் பாராயணமும் பகவத்கீதையானது சொல்லிக் கொடுக்கப்படுவதும் கேட்கப்படுவதாகவும் இருக்கின்றதோ புத்தடங்கி இருக்குவர்கள் தலைவர்கள் வாழ்க்கையில பெரும் நிலைக்கு வந்தவர்கள் எல்லாம் கீதையை தான் கூட பண்றாங்க அப்ப அவங்க உள்ளத்துல அந்த கருத்துக்கள் இருக்கிறதுனால தானே இவ்வளவு பெரிய பொறுப்புகளை எல்லாம் அவர்களால வகிக்க முடிகிறது இப்ப நமக்கு அது கிடைக்காதாய் எல்லாருக்கும் அது கிடைக்கும்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 வசிக்கும் ஊர்பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் ஹரியோம்